तापत्रय विनाशाय, சச்சிதானந்த விஷ்த்தவே தாபத்தய விநாலம் திருத்தரம் ஜோதிஷ்டுனூ பூமியோட குணம் கந்தம் இந்த கந்தத்தை எடுத்துட்டு போகிறதுங்கிறது காற்று அதனால் கந்தவகா அப்படின்னு வாயுவுக்கு ஒரு பேரே உண்டு மணத்தை செடிகள்லேருந்து எடுத்துட்டு போகும் எதா விரக்ஷ சம்புஷ்பித தூராத் கந்தோவா தீ காற்று வந்து எங்கேயோ பூத்துருக்கிற பூவோட வாசனையை கொண்டு வர்றது இல்லையா அது மாதிரி இந்த பூமியோட குணம் வந்து மனம் பூமிக்குன்னு விசேஷ குணம் மணம் மற்ற குணங்கள்லாம் இருக்குது சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசமெல்லாம் இருக்குது ஆக பூமியினுடைய கந்தத்தை இந்த சாம்பர்த்தக வாயு அதாவது இந்த பிரளையகால வாயு கவர்ந்துன்னு போகிறது தான் கறந்துன்னு போய் என்ன பண்ணுறதுன்னா சலிலத்வாய கல்பத்தே கல்பத்தேன்னு சொன்னால் இங்கே ஒடுங்குகிறதுன்னு அர்த்தம் காற்றினால் எடுக்கப்பட்ட மணத்தை உடைய பூமியானது தண்ணீரில் ஒடுங்குகிறது பிறகு என்னாகிறது எல்லாம் பிரளயகால வர்ணனை சலிதம் தத் ருத ரசம் அதே காற்றினால தண்ணீரில் இருக்கிற ரசமும் சுவையும் கவரப்பட்டு ஜோதிஷ்டுவாய உபகல்பதே அக்னியோட தத்துவத்தில் ஒடுக்கி விடுகிறது ஒடுங்குகிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தையும் படிப்போம் ஹிருத ரூபம் ஹிருதஸ்பருஷோவகா காலாத்மனா ஹிருத குணம் நப ஆத்மனிலீயே இருட்டு நாள கவரப்பட்ட வடிவமானது ரூபம்னு சொன்னால் ஃபார்ம் வடிவங்கள் இது ஒன்று ஒன்றையும் ஒரு ஒரு குணம் சொல்லிட்டு வந்தார் பூமியில் இருக்கிற கந்தத்தை காற்று எடுத்துட்டு போய் தண்ணீரில் லயப்படுத்தி விட்டது காற்றினால் எடுக்கப்பட்ட ரசத்தை உடைய தண்ணீரானது நெருப்பில் ஒடுங்கியேற்றது இப்போ என்ன சொல்கிறார் பிரளைய காலத்து இருளால் அதாவது சாம்பர் பார்த்தோமே அது இருளால் இழந்த ஜோதிஷ் ஜோதிஷோட குணம் ரூபகுணம் அதாவது அக்னியோட குணம் ரூபகுணம் தனக்கு காரணமான வாயுவில் லைக்கிறது வாயோ ப்ரலீயத்தே அவகாஷேன தனக்கு காரணமான ஆகாஷத்தினால வாயு நபசி வாயு தத்துவமானது ஆகாஷ தத்துவத்தில் லைக்கிறது அப்புறம் காலாத்மனா அந்த ஆகாசமும் என்னாகிறதுனா காலஸ்வரூபியாகிய ஆத்மாவில் காலாத்மன ஹிருத குணம் அந்த சப்தங்கிற குணத்தை இழந்து ஆத்மனி தனக்கு காரணமாக இருக்கக்கூடிய அகங்காரத்தில் தாமச அகங்காரத்தில் ஒடுங்குகிறது என்று வர்ணனை பண்ணி கொண்டிருக்கிறார் அந்தரிக்ஷர் என்கிற யோகியானவர் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிக்கலாம் இந்த அளவில் இந்த ஸ்லோகார்த்தங்களையெல்லாம் பூர் பண் வாயுனா சலில சலிலம் திருத்தரம் ஜோதிஷ்ட்வோபல் ஹம் தமசா வாய ஜோதிலோவாசேனர்னீய் நமீய